ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவின் கடைசி நேரத்தில் இடாமல் இருப்பதை ஒருவர் பயந்தால் அவர் இரவின் ஆரம்பத்திலேயே வித்திரி தொழுது கொள்ளட்டும் இரவின் இறுதியில் எழுந்திருப்பதை ஆசைப்பட்டவர் இரவின் இறுதியில் வித்துறு தொழுது கொள்ளட்டும் இரவின் இறுதியில் தொழுவது மலக்குகளால் சாட்சி கூறப்படத்தக்கதாகும் மேலும் அதுவே மிகச் சிறந்தது என்று நபி சொல்லும் அரே வல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஏழு ஐந்து ஐந்து